இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து டாக்டர் சுப மாணிக்கம் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் வளர்ச்சியை பற்றியே சிந்தித்து பல நிலையிலும் சிறந்தோங்கி தமிழ் பணிக்காகவே வாழ்ந்த மூதறிஞர் தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் சுப மாணிக்கம் பன்முக ஆற்றல் உடையவர் மிகச்சிறந்த சிந்தனையாளரான இவர் எழுதிய நூல்கள் இவரை சிறந்த கவிஞராகவும் உரைநடை ஆசிரியராகவும் உரையாசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் ஆய்வாளராகவும் நமக்கு சுட்டி காட்டும் தன்மை உடையன சுப மாணிக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் மேலைச்சிவபுரியில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இனத்தில் சுப்பிரமணியன் செட்டியார் தெய்வானை ஆட்சி அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஆம் ஆண்டு ஏப்ரல் பதினேழு ஆம் தேதியன்று பிறந்தார் இவருடைய இயற்பெயர் அண்ணாமலை மாணிக்கம் என்றும் அழைக்கப்பட்டதால் அந்த பெயரே பிற்காலத்தில் இவருக்கு நிலைத்துவிட்டது தன்னுடைய ஆறாம் வயதில் தாயை இழந்தார் தொடர்ந்து பத்து மாதம் கழித்து தந்தையும் இறந்தார் இவருடைய தாய் வழிபாட்டனார் அண்ணாமலை செட்டியார் பாட்டி மீனாட்சி ஆட்சி ஆகிய இருவரும் இவரை வளர்த்து வரலாயினர் தன் தொடக்கக் கல்வியினை தம் ஏழாம் வயது வரை புதுக்கோட்டையில் உள்ள பள்ளி ஒன்றில் பயின்றார் சுப மாணிக்கம் நகரத்தார் குல மரபுப்படி தனது பதினொன்றாம் வயதில் வட்டி தொழில் கற்றுக்கொள்வதற்காக பர்மா சென்றார் பர்மாவில் ரங்கூன் நகரத்தில் உள்ள வட்டிக்கடையில் பெட்டி அடிப்பையனாக அதாவது உதவி செய்யும் சிறுவனாக வேலைக்கு சேர்ந்தார் இவர் வேலை செய்த வட்டிக்கடை முதலாளி ஒரு சமயம் இவரிடம் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு அந்த நபர் வந்து தன்னை எங்கே என்று கேட்டால் முதலாளி இல்லை என்று சொல்லிவிடுமாறு வற்புறுத்தினார் ஆனால் பொய் சொல்ல விரும்பாத அந்த சிறுவன் முதலாளி நீங்கள் வெளியில் சென்றிருந்தால் இல்லை என்று கூறலாம் ஆனால் நீங்கள் இருக்கும் போது எவ்வாறு இல்லை என்று கூறுவது அப்படியெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதமாக கூறியதால் வட்டிக்கடையை விட்டு நீக்கப்பட்டார் இதனாலேயே இவருக்கு என்று பெயர் வழங்கியதாக தெரிகிறது வட்டிக்கடையில் வேலை செய்ய முடியாத நிலையில் பர்மாவிலிருந்து நாடு திரும்பியவ சுப மாவுக்கு தமிழ் நூல்களை ஊ கற்ற பண்டிதமணி கதிரேசர் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது கூடவே தமிழ் மொழியின் மீது மிகுந்த நாட்டமும் பண்டிதமணி அவர்கள் வழி நடத்துதலை ஏற்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வித்துவான் வகுப்பில் சேர்ந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் பயின்று ஆயிரத்து ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் பி எல் பட்டத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று ஆம் ஆண்டு எம் ஏ முதுகலை பட்டத்தையும் பெற்றார் இவருடைய தமிழ் ஆய்வுக்கான எம் எல் பட்டம் தமிழில் வினை சொற்கள் என்ற பொருளில் இவர் மேற்கொண்ட ஆய்வுக்காகவும் முனைவர் பட்டம் தமிழில் அகத்தினை கொள்கை என்னும் பொருளில் இவர் நடத்திய சங்க இலக்கிய ஆய்வுக்காகவும் அளிக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்று ஆம் ஆண்டு முதல் ஆயிரத்து ஆம் ஆண்டு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் போன்றோர் இங்கு இவரிடம் கல்வி பயின்றது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து வரை பதினாறு ஆண்டுகள் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பதவி வகித்தார் ஆயிரத்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை காரைக்குடி அழகப்பா கல்லூரி முதல்வராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வரை ஏழாண்டுகள் மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவராகவும் இந்திய மொழிப்புல முதன்மையராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராக சிறப்புடன் பணிபுரிந்தார் இங்கு ஆற்றிய தமிழியல் வளர்ச்சி மற்றும் பிற அறிவியல் துறைகளின் வளர்ச்சிக்கான சிறப்பான தொண்டுகள் அரசால் மிகவும் பாராட்டப்பட்டன சிறிது காலம் திருவனந்தபுரத்தின் மொழியழக ஆய்வு முதியராக வேலை பார்த்தபோது தமிழ் யாப்பு வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதினார் இவருடைய திருமணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு நெற்குப்பை என்னும் ஊரை சேர்ந்த ஏகம்மை ஆட்சி உடன் நடந்தது இவர்களுக்கு தொல்காப்பியன் பூங்குன்றன் பாரி என்று மூன்று ஆண் குழந்தைகளும் தென்றல் பொற்கொடி என்று இரண்டு பெண் குழந்தைகளும் பிறந்தனர் இவருடைய திருமணத்திற்கு பிறகுதான் இவருடைய ஆய்வுகளும் எழுத்துப் பணிகளும் மிக அதிகமாக இவரால் மேற்கொள்ளப்பட்டன மிகவும் கண்டிப்பான தந்தை இவர் ஒருமுறை இவரின் மகன் அழகப்பா கல்லூரியில் தேர்வு எழுதுகையில் தவறு செய்து மாட்டி மாட்டிக்கொண்டார் அப்போது கல்லூரி முதல்வர் மா அவர்கள் தவறு செய்தவைந்து மாணவர்களையும் மேற்பார்வையாளர் முதல்வர் முன் நிறுத்துகிறார் முதல்வர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை மற்றவரை போல இவர் மகனுக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட்டது மனைவியின் உரிமை கொடை விளக்கு இரட்டை காப்பியங்கள் நகரத்தால் அறப்பட்டயங்கள் தமிழ்காதல் நெல்லிக்கணி தலைவர்களுக்கு உப்பங்களி ஒரு நொடியில் மாமலர்கள் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் தமிழ்நாடு அரசு இவர் எழுதிய நூல்கள் அனைத்தையும் இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு நாட்டுடமையாக்கியது சுப மாணிக்கம் அவர்கள் ஒரு சிந்தனையாளர் பழைமையையும் புதுமையையும் ஒருமித்த மனதோடு ஏற்று போற்றினார் தமிழ் சொல்லாக்கங்களை நடைமுறைப்படுத்துவதில் மிகவும் முனைப்பு காட்டியவர் தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி இவ்வியக்கம் நன்கு பரவும் வழிகாண தமிழ் சுற்றுலா மேற்கொண்டார் சுப மாணிக்கனார் தமிழக புலவர் குழு தலைவராகவும் பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்ற தலைவராகவும் தமிழ் பல்கலைக்கழக வடிவமைப்பு குழு தலைவராகவும் தமிழ் பல்கலை தொல்காப்பிய தகைராகவும் பதவி வகித்துள்ளார் இவருக்கு சன்மார்க்க சபை மேலை வழங்கிய செம்மல் என்ற பட்டமும் குன்றக்குடி அவர்கள் வழங்கிய முதுபெரும் புலவர் பட்டமும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தம் பொன்விழாவின் போது வழங்கியும் வழங்கப்பட்டது இவர் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் தம் சொத்தில் ஆறில் ஒரு பங்கை அறநிலையத்திற்கு வழங்க விரும்பினார் பிறந்த ஊரான மேலைச்சீவ தம்முடைய சேமிப்பிலிருந்து செலவு செய்து மருத்துவம் குழந்தை நலவாழ்வு கல்வி போன்ற தொண்டுகளை சாதி சமய வேறுபாடின்றி இலவசமாக வழங்க விரும்பினார் இது தவிர சொந்த நூலகத்தில் இவர் தொகுத்து வைத்த நான்காயிரத்து ஐநூறு நூல்களை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நூலகத்திற்கு இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் விரும்பினார் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று வாழ்ந்த மாணிக்கம் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக ஆயிரத்து ஆம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆம் தேதி இரவு பதினொன்று மணிக்கு புதுச்சேரியில் காலமானார் உயிர் பிரிந்த போது கூட அவர் கையில் இருந்தது திருவாசகம் தான்